யினா விமுகந்திரமர்வணமுட்சாஸ்தா இதில் பார்த்த அப்படிங்கிறார் ஏ அர்ஜுனா ஏன்னா அந்த ஸ்லோகம் வந்து அப்படியே பகவத்கீதையினுடைய ஸ் ஸ்லோகத்தை இங்கே அப்படியே எடுத்து கொடுத்துருக்கார் ரெண்டாவது அத்தியாயம் எழுபத்தி இரண்டாவது ஸ்லோகம் ஒரு வார்த்தை கூட மாறல அதனால் நான் பார்த்தேங்கிற வார்த்தையும் வரலை அர்ஜுனனுக்கு பகவான் சொன்ன வார்த்தை அதை அப்படியே சொல்லியிருக்கார் அதாவது ஜீவன் முக்தின்னா என்ன விதேக முக்தினா என்னன்னு சொல்லி அங்கே ரெண்டாவது அத்தியாயத்தில் அந்த சிதப்பிரக்கன் லட்சணம் சொல்லும்போது பலனை சொல்கிறார் அது அப்படியே இங்கே எடுத்து ஜீவன் முக்தி விதேகமுக்திக்கு லட்சணம் சொல்கிறார் ஜீவன் மோகப்படாத நிலை விதேக முக்திங்கிறது பிறப்பற்ற நிலை இரண்டையும் யார் அடைகிறார் ஜெகன்மித்தியா பிரம்மன் சத்தியம்ங்கிற அறிவுலை யார் நிலைபெற்றாருன்னோ அவர் அடைகிறாங்கிறார் ஏஷா பிராமி ஸ்திதக் ஏனாம் பிராப்பிய மோகத்தை நீக்குகின்ற ஞானம்ங்கிறார் இந்த ஞானம் வந்து அனைத்து மோகத்தையும் நீக்கிறோமா ஜீ ஈஸ்வர ஐக்கியம் அல்லது ஆத்ம பிரம்ம ஐக்கிய ஞானந்த எல்லா விதமான மோகத்தையும் நீக்கிவிடும் இந்த ஞானத்தை ஒருத்தர் நிலைப்பற்றாச்சின்னு சொன்னால் அவனுக்கு வீழ்ச்சி என்பதே இல்லை அவன் மோக வசப்படுவதில்லை நிகு ந விமுகியதிங்கிறார் முழு நிறைவுடன் அவன் இங்கு வாழ்வான் அது ஜீவன் முக்தி இதில் இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுதுன்னா அந்த காலேங்கிறார் அதாவது ஒருத்தர் ஞானத்தை அடையலை உலக வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் கடைசி காலத்தில் ஏதோ அவனுக்கு இந்த வேட்கை வந்து ஞானத்தை பெற்று அதில் நிலைபட்டுட்டான்னா கூட அவனுக்கு விதேக முக்தி உண்டு ஏன்னா திருப்பி வாழப்போகிறதுல ஆனால் கடைசி காலம் வந்தாச்சு அப்போ ஜீவன் முக்திங்கிறது அவனுக்கு இல்லை அது துக்கம் இல்லாமல் வாழ்கிறது அது காலம் இல்லை அவனுக்கு அப்போ என்ன பண்ணுவான் அந்த கடைசி காலத்திலையாவது இந்த ஞானம் வந்து தெளிவாக உள்ளே போய் அதில் சந்தேகம் இல்லாமல் நிலையாக இருந்துச்சுன்னா கட்டாயம் மீண்டும் பிறக்க மாட்டேங்கிறான் அவன் விதேக முக்தியை உறுதியாக அடைவான் மீண்டும் பிறவா நிலையை அடைவான்ங்கிறான் சில பேருக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க புரியாது இல்லாட்டி புரிஞ்சாலும் அந்த விஷயத்தில் ஆழமாக நிற்க முடியாது அப்போ இந்த உலகத்தில் ஜீவன் முக்தி இல்லாமல் இருக்கும் இந்த உலகம் துக்கம் வரும் கஷ்டம் ஏதாவது பிரச்சனை வந்து அவங்களால் தாங்க முடியாது எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த கடைசி காலத்தில் இதுதான் கரெக்டு இந்த அறிவு தான் தெளிவு அப்படிங்கிற புத்தி வந்துருச்சுன்னா அப்படி வந்து இறந்தான்னு சொன்னால் அவன் மீண்டும் பிறப்பதில்லை கடைசி காலத்தில அந்த காலேங்கிறார் மரண காலத்திலாவது இந்த ஞானம் உறுதியானால் அவன் மோகம் அடைவதில்லை மீண்டும் பிறப்பதே இல்லை அப்படிங்கிறார் ஜீவன் முக்திங்கிறது இங்கேயே துயரத்திலேருந்து விடுபடுவது விதேக முக்திங்கிறது இறந்த பிறகு பிறக்காமல் இருக்கிறது அதுதான் அவனுக்கு கடைசி பிறவி இந்த ஜீவன் முக்திங்கிறது சில நேரங்களில் இந்த தத்துவத்தில் வர்றவங்களுக்கு கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ நாள் வேதாந்தம் கேட்குறோம் புரியுது விஷயமெல்லாம் புரியுது நம்மளுக்கு ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நம்மளால் அந்த விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்க முடியலையா துக்கம் தானே வருது ஆனால் விஷயம் தெளிவாக இருக்குங்கிறது தெரியுது அதனால் என்ன சொல்கிறாருன்னா ஜீவன் முக்தி அப்போ இது நல்லா உள்ளே போய் ஊராமல் இருக்கிறதுனால ஜீவன் முக்தி இல்லாமல் இருக்கும் இந்த உலக விடுபட முடியாமல் இருக்கும் ஆனால் கட்டாயம் அந்த விஷயம் உள்ளே போனதுனால அவனுக்கு பிறவிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறார் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் இது ஆகாதுப்பா இன்னும் எத்தனோ ஜென்மம் அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம் சரி எந்த ஜென்மத்தில் இப்போ முயற்சி பண்ணலாம்ல வேறு சில பேர் என்ன பண்ணால் காலேஜில் படிக்கிற பசங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க அதே நிறைய அரியர் இருக்குல்லப்பா செமஸ்டர் இருக்குல்ல நிறையா செமஸ்டர் இருக்குல்ல அடுத்த செமஸ்டருக்கு பார்ப்போம் நீ படித்து முயற்சி பண்ணி ஃபெயிலான செமஸ்டர் படிக்காமே செமஸ்டர் பார்ப்போம்னா எப்படி இருக்கு அது மாதிரி முயற்சி பண்ணணும் அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாங்கிற ஞானம் வந்தாலே பிறவி இல்லைன்னே சொல்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் சில கருத்துக்கள் உண்டு ஞானம் வந்தாலும் நிஷ்ட அடையலைன்னா அவனுக்கு பிறவி உண்டுங்கிறாங்க இன்னொரு ஆங்கிலம் என்ன சொல்கிறாங்கன்னா ஞானம் வந்தாச்சு அதில் நிலை பெற முடியலை நம்மளுக்கு தேவையான போது அப்ளை ஆகலை அப்ளை ஆகலைங்கும்போது அவனுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லிட முடியாது அப்போ என்ன அப்ளை ஆகாததுனால என்ன பண்ணுறோம் துக்கம் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு சூத்திர மேத்தமெட்டிக்ஸில் ஒரு கணக்கு சூத்திர மரபாடம் பண்ணி வச்சுருப்பீங்க அது நல்லா மனசில் பதிஞ்சிருக்கு அந்த நேரத்தில் வரல பரிசையாக பாஸ் பண்ண முடியாது திருப்பி ஞாபகம் வரும் உள்ளக்குள்ளே இருக்குது அந்த நேரத்தில் வரலை அப்போ ஜீவன் முக்தி இல்லை அங்கே துக்கப்படுறோம் ஆனால் அந்த அறிவு உள்ளே போயாச்சுன்னா அவன் பிறக்கிறதுக்கு வழியே இல்லைங்கிற அது இன்னும் நிறைய இதில் விளக்க போகிறார் ஒருத்தர் வந்து ஹோம் ஹாஸ்டேஜில் இருக்கிறான் இல்லை மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இருக்கிறான் அப்போ அவனுக்குள்ளே என்ன கெதினால் எந்த எப்படி இருந்தாலும் சரி அவனு கட்டாய மோட்சானேங்கிறார் இந்த ஞானத்தினுடைய பலனை வந்து இதில் பின்னாடி இந்த என்ன வர சுலோகங்கள்னு சொல்லி வர்றார் பிறகு இந்த ஜீவன் முர்த்திக்கு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உயிரோட சமாதி கட்டுறதுன்னு சொல்கிறதாண்டா ஜீவசமாதிப்பாங்க அவருடைய ஜீவசமாதி அங்கே இருக்குன்னா உயிரோடு வச்சு மூடிருக்காங்கன்னு சில பேர் தப்பாக கற்பனை பண்ணுறாங்க அது கிடையவே கிடையாது இந்த ராகவேந்திர சினிமா படத்தினோட காமிப்பாங்க ராகவேந்திரர் உட்கார்ந்துருப்பார் உயிரோடு போய் உட்காருவார் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார் சமாதி கட்டிக்கிட்டே இருப்பாங்க அதில் கூட பார்த்தேன் அந்த கூட பார்த்தேன் அவர் உயிரோட ஜமம் பண்ணிக்கிட்டு இருந்தது மூட மாட்டாங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருப்பார் டக்கு நிற்பாட்டிடுவார் நிப்பான பிரச்சனை அப்போ என்னன்னா அவர் உயிரை பிரிச்சிட்றாரு இந்த உடம்புலேருந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்குது இந்த இது வழியாக உயிரை பிரிக்கிற சக்தி இருக்குது தானாக பிரிக்கிற சக்தி விவேகானந்திருக்கதிரின்னு சொல்லுவாங்க அந்த நம்ம எட்டாவது அத்தியாயத்தில் படித்தோம்ல அது மாதிரி இந்த பஞ்ச் உடம்புலேருந்து ஸ்தூல உடம்புலேருந்து சூக்ஷம சரீரத்தை பிரிக்கிற சக்தி அவங்களுக்கு சில யோக சக்தினால் வரும் அதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த சக்தி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க பிரிச்சுட்டு <laughs> கட்டுறாங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது அதனால் இதெல்லாம் வந்து இந்த ஜீவசமாதி ஜீவன் முக்திங்கிறதெல்லாம் ஜீவன் முக்திங்கிறது உயிரோடு இருக்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கிறது ஜீவசமாதிங்கிறது அவங்க அணிகளை அடக்கம் பண்ணால் அதுக்கு பேர் ஜீவசமாதினு பேர் வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க எந்தங்க அழிகிறது இல்லைங்கிறதுக்காக அவ்வளோ இதே உடைய வேறு வித்தியாசம் கிடையாது ராமானுஜரோட முன்னே தெரியுமா சிறீரங்கத்தில் இருக்க அந்த விக்கிரகம் இருக்கிற ராமானசர் விக்கிரகம் அது வந்து அவருடைய உடம்பு தானா அதை குளிப்பாட்ட மாட்டாங்க அதில் ஒரு ஏதோ வச்சக்கற்புறம் ஏதோ தொடாங்க அது ஆயிரம் வருஷமும் அவருடைய சரீரந்தேங்கிறாங்க அது அவரே அந்த சரீரத்தில் விட்டுட்டு அப்படியே உட்காந்து அந்த நிலையில் உட்காந்து வீரம் விட்டார் அது அப்படியே பாடம் பண்ணி இன்னும் அது வந்து அவருடைய சரீரந்தேங்கிறாங்க ராமானுஜனுடைய சரீரம்லாம் அதெல்லாம் சித்தி அவங்களுக்கு ஞானத்தோடு சேர்ந்து சித்தி இருக்குது அந்த சித்தி இருக்கும்போது அவர் தவ வலிமையினால அதெல்லாம் பண்ணுறாங்க அவன் அது சிறீ ரகத்தில் நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும் அது அவருடைய உடம்பு தான் அப்படிங்கிறாங்க அதனால் அது எல்லாத்துக்கும் அப்படி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை நம்மளுக்கு தேவை ஞானம் தான் அந்த அறிவு உள்ளே வந்தாச்சுன்னா அது என்னைக்கும் போகாது அதனால் அவனுக்கு இந்த பிறவில் கடைசி காலத்திலாவது அவன் இந்த ஞானத்தை அடைந்தால் அவன் துன்பமில் மோகத்தையும் அடைவதில்லை மீண்டும் பிறப்பதும் இல்லைங்கிறார் ஞானம் வந்தச்சுன்னா திருப்பி முகம் வராது அது அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் மேலே ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் அதை அதிகமாக வலியுறுத்துகிறார் இது இந்த கீதையினுடைய ஸ்லோகம் தான் இதுக்கு ரொம்ப விளக்கம் பார்க்கணுன்னா அங்கே விளக்காசிரியர்கள் சொல்லி விளக்கத்தை அங்கே போய் பார்த்துக்கலாம் ரெண்டாவது அத்தியாயம் எழுவத்தி ஸ்லோகம் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த பார்த்த அர்ஜுனா ஏ அர்ஜுனா ஏஷா பிராமி இந்த ஆத்ம பிரம்ம ஐக்கிய சம்பந்த ஸ்திதி நிச்சயமான அர்ஜுனா இந்த ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று என்ற நிச்சயமான ஏனாம் அதிலே பாருங்கள் ந ஏனாம் நை நாம் அப்படின்ட்டுருக்கு ந ஏனாம் ஏனாம்னா இந்த புத்தியை இந்த நிச்சயமான இந்த புத்தியை அல்லது இந்த அறிவை பிராப்பிய அடைந்து ஒருவன் அடைந்தால் இதில் நான் ஏனாம்னு பிரிச்சமில்ல நாவை வந்து அடுத்ததுல சேர்த்துக்கணும் விமுக்கியதி ந விமுகியதி மோக வசப்படுவதில்லை இந்த ஆத்ம பிரம்ம ஐக்கிய ஜானத்தை ஒருவன் உறுதியாக அடைந்தால் அவன் மீண்டும் மோக வசப்படுவதில்லை அடுத்த வார்த்தை முக்கியமான வார்த்தை ரெண்டாவது வரியில் ஸ்தித்வா அஸ்யாம் அஸ்யாம் அப்படின்னா இந்த அறிவில் அந்த காலே அடுத்த வார்த்தை அந்த காலின் மரண காலத்தில் ஸ்தித்வா அபி இந்த சித்வாங்கிறது அந்த அந்த காலே அபின்னு அந்த அபி எங்கே சேர்த்துக்கணும் அந்த காலே ஸ்தித்வா அபி நிலை பெற்றாலும் இந்த அறிவில் ஒருவன் மரண காலத்தில் நிலை பெற்றாலும் பிரம்ம நிர்வாண மிருச்சதி பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான் அவன் விதேக முக்தியை அடைகிறான் இந்த அறிவு மரண காலத்தில் வந்தால் கூட போதும் நிச்சயம் வந்து அவன் என்ன அவன் விதேக முக்தி என்ன அர்த்தான் பிறவா நிலையை கட்டாயம் அடைகிறான்ங்கிறார் மீண்டும் பிறப்பதில்லைங்கிறார் இந்த ஞானம் வந்தாச்சுன்னா அவன் பரப்பதில்லை நான் ஜோரில் கிருஷ்ணரே சொல்லிட்டாருங்கிறாருங்க பகவான் கிருஷ்ணர் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறாரு மரண காலத்தில் இந்த ஞானத்தை அடைந்து நிலைபற்றாலும் முக்தி கட்டாயம் உண்டுங்கிற கருத்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு நூற்றி நாலு படிகள் சதத்வை அன்ருத் அன்ருதத் ீக்ரேவேதோநீக் காலஸ்தத்த புத்திரேவனச்சேதரக இந்த அந்த காலம் இறுதி காலம் மரண காலம் அப்படிங்கிறதுக்கு அவங்க கிருஷ்ணர் சொல்லியிருக்க அர்த்தம் அந்த இடத்துல மரண இவர் என்ன சொல்கிறார் நான் ஒரு வித்தியாசமாக இன்னொருக்க அர்த்தம் வேறு ஒரு பொருள் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு இங்கே என்ன சொல்கிறாருன்னா அதாவது சத் அத்வைதே இந்த சத் சுரூபமான அத்வைதம் அன்றுதே துவைதம் பொய்யான மித்யாவான துவைதம் இந்த இரண்டு தத்துவங்களையும் மாறி மாறி தவறாக யார் புரிந்து அந்த தவறான புரிதலுக்கு முடிவு வருகின்ற காலம் மரண அஞ்ஞானம் அழியுது இங்கே மரணம்னு என்ன அழிகிறது இந்த உடம்பு அழிகிறது இங்கே என்ன சொல்கிறாருன்னா இந்த அறியாமை அழிவது தான் அந்த காலே அப்படிங்கிறார் எப்பொழுது இந்த அறியாமை அழிகிறதோ அதுக்கு பேர் அந்த காலே மரண காலம் அந்த அறியாமைக்கு மரணம் வந்துருச்சான் இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்ததும் பிரம்மனை பிரம்மன் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது இல்லாட்டி இதை உண்மைன்னு அதை பொய்ன்னு மாறி மாறி புரிஞ்சு இருந்தமே கலந்து இந்த கலந்து தவறாக புரிந்ததனுடைய முடிவு காலம் இருக்கே அதுவும் முடிவு காலம் அதுக்கு முடிவு வந்துடுது அப்படிங்கிறார் இந்த தவறாக புரிந்ததுக்கு மரணம் வந்துருச்சு அப்படிங்கிறார் தத் பேதபுத்தே ஏவ அதாவது அது எப்போ வருதுன்னா எப்பொழுது இந்த உலகம் மித்தியா பிரம்மன் சத்தியங்கிற சரியான அறிவு வருதோ சரியான அறிவு வரும் பொழுது தவறான அறிவுக்கு முடிவு வந்துருதா இல்லையா அதை அந்த காலைன்னு சொல்லலாம் எப்போ இவனுக்கு ஜீவன் முக்தி விதேக முக்தி ஏற்படுதுன்னா பொய்யான அறிவுக்கு எப்போ மரணம் வருதோ பொய்யான அறிவுக்கு மரணம் வரணும் அதுக்கு என்ன மரணம் வர்றதுக்கு என்ன காரணம் வரணும் சரியான அறிவு வரணும் சரியான அறிவு வந்துருச்சுன்னா பொய்யான அறிவு இறந்து போயிடுது அப்போ அவன் ஜீவன் முக்தி விதேக முக்தி அடைஞ்சிட்றான் இப்படியும் பொருள் கொள்ளலாம் ஞானம் வந்தாச்சுன்னா அறியாமைக்கு மரணம் வந்துடும் ஒளி வந்தால் என்ன ஆகும் இருளுக்கு மரணம் வந்துடும் அதான் இருள் போயிடுச்சு அன்னறுத்தான் அவன் போயிட்டான் நன் மரணம் வந்துருச்சுன்னு அறுத்தான் இருள் போயிருச்சுன்னா இருளுக்கு மரணம் வந்தாச்சு ஒளி வந்தால் இருளுக்கு மரணம் ஞானம் வந்தால் அறியாமைக்கு மரணம் வருகிறது அறியாமைக்கு மரணம் வருவதை அந்த காலைன்னு சொல்லலாம் அப்படிங்கிறார் அவர் சில பேர் சொல்லுவாங்க நான் என்றைக்கு அந்த சாமிகிட்ட போனோம் அன்னைக்கு இருந்து என் கெட்ட பழக்கம் மட்டுக்கெல்லாம் மரணம் வந்துருச்சு அழிவு வந்துருச்சுன்னு சொல்லுவான் சில பேர் சொல்கிறாங்கல்ல நாங்கள் போயிட்டு வந்தேன்ப்பா எல்லாம் கெட்டதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படி சொல்லுவோம் அது மாதிரி இந்த ஞானம் வந்தால் அந்த அறியாமை அழிவு வருவதையும் அந்த காலேன்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாங்கிறார் அந்த காலேன்னா அறியாமையின் மரணம் தான் அந்த காலே முடிந்த காலம் பொதுவாக எல்லா காலத்துலையுமே ஒரு வார்த்தை சொல்லுவோம் எப்படின்னிங்கன்னா அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லைப்பாம்போம் விவேகானந்தர் சொல்லியிருக்கார் விவேகானந்தர் காலத்தில் என்ன சொல்லுவாங்களாம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி இருந்தவர் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் அவர் காலத்தில் என்ன சொல்லுவாங்களாம்னா அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லைங்களாம் இது எந்த காலத்துலையும் சொல்லுவாங்கிறார் அந்த முடிந்த காலத்து மாதிரி இப்போ வர்றது இல்லைன்னு சொல்கிறது அது மாதிரி இப்போ வர்றதில்லப்பா அதுக்கு முடிவு வந்துருச்சு இப்போக்கு காலை வேறு மாறிப்போச்சு அப்படின்னு சொல்கிற பழக்கம் இப்பயும் சொல்கிற மாதிரி இல்லைங்களா நாம் சொல்லுவோம் சின்ன பிள்ளைகளை பார்த்து எங்கள் காலம் மாதிரி உங்கள் காலம் இல்லைப்பா அந்த காலம் மாதிரி வராது அது முடிஞ்சு போன காலம் அந்த காலம் மாதிரி வராது இது எந்த காலத்துலையும் உண்டுங்கிறார் எல்லா காலத்துலேயுமே இப்படி ஒரு சொல்கிற பழக்கம் இருக்குது ஏன்னா அவங்கவுங்க காலத்துக்கு அவங்க காலம் உயர்ந்தது அது திருப்பி வருமா வராது நாம் என்ன நினச்சாலும் ஒரு பத்து வயசு பாஞ்சு வயசுக்கு திரும்பி போக முடியுமா அந்த விளையாட்டு விளையாட முடியுமா அந்த மனசு வருமா அந்த அனுபவம் இப்போ கிடைக்குமா அது போனது போனது தான் அது போயிட்டால் திரும்பி வராது அறியாமை போய்விட்டால் அதுக்கு மரணம் அது திரும்பி வராதுங்கிறார் ஏன்னா ஞானம் வந்தால் அறியாமல் போயிடும் அந்த அறியாமல் மீண்டும் திரும்பாது அதுக்கு உதாரணத்தோடு அடுத்து சொல்ல போகிறார் அவர் அடுத்த ஸ்லோகத்தில் திருப்பி எல்லாரும் வந்து இதுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்களோ சொல்லி உதாரணத்தோடு சொல்ல போகிறார் அது அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம் இது மரணகாலம்ங்கிறதுக்கு முதல் சுலோகத்தில் என்ன சொன்னார் இறக்கும் தருவாயில் இந்த ஞானம் வந்தாலும் அவன் ஜீவன் முக்தி விதேக முக்தி அடைகிறான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா எப்பொழுது அறியாமை போகுதோ அப்பொழுது அது மரணகாலம் அறியாமைக்கு அப்பயே ஞானம் வந்தாச்சு அதுக்கு மேலே திருப்பி வராது அந்த அறியாம வந்து மீண்டும் வராது அதனால இவனுக்கு ஜீவன் முக்தி விதேக முக்தி உண்டு அப்படின்னு இவர் ஒரு அர்த்தம் சொல்கிறார் அதுவும் கரெக்டு தானே அறியாமல் போயாச்சுன்னா திருப்பி அது வராது இறந்தால் திருப்பி வருவோமா அந்த உடம்பு போருமா வராது அது மாதிரி அறியாமைக்கு ஒரு மரணம் வந்து விட்டால் ஞானம் வந்து விடுகிறது அதனாலவே விதேக முத்தி அடைவான் சுலோத்துக்கு அர்த்தம் பார்த்து முத்தி நாலு சதத்வைதேன்றிருக்கு சத் அத்வைதே சத்வரூபமான அத்வைதம் அனுருத துவைதே அனுருத துவைதே அனுருதன்னா மித்யா மித்யாவான துவைதே துவைதம்யக்கிய பிரிச்சம்னா யத் அஞ்சோன்ய ஐக்கிய வீக்னா இந்த இரண்டையும் இந்த அத்வைதம் துவைதம் சத்து உண்மையாக இருக்கிறது அத்வைதம் மித்தியாவா இருக்கிறது துவைதம் இந்த இரண்டையும் அஞ்சோன்ய ஐக்கிய ஒன்றை ஒன்று கலந்து மாற்றி மாற்றி புரிஞ்சுக்கிறோமா கலந்து வீச்சணம் புரிந்து கொள்ளுதல் என்ற ரெண்டாவது வரி தஸ்ய அந்த கால தசியன்னா அதனுடைய அந்த தவறான பார்வையுடைய அந்த கால அந்த காலன்னு முடிவு என்பது அந்த தவறான புரிதலுக்கு ஒரு முடிவு வந்துடுதுங்கிறார் அதுக்கு அந்த கால முடிவு என்பது தத் பேத புத்திரேவன சேதரக தற்பேத அந்த வேற்றுமையை எது உண்மை எது பொய் என்ற அந்த வேற்றுமையை பார்க்கின்ற புத்தி ஏவ அறிவு தான் அதாவது அறியாமைக்கு முடிவுங்கிறது என்னென்னா அதுக்கு அந்த காலம் சொல்கிறது என்னன்னு சொன்னால் எது உண்மை எது பொய்ங்கிறத சரியாக பார்க்குற அறிவுதேங்கிறார் தத்பேத அந்த வேற்றுமையை அதாவது எது உண்மை எது பொய் என்ற அந்த வேற்றுமையை பார்க்கின்ற புத்தி ஏவ அந்த அறிவு அந்த புத்திதான் நச்ச எதரக வேறு பொருள் அல்ல இந்த அந்த காலங்கிறதுக்கு வேறு பொருள் சொல்ல வேணாம் அந்த அறியாமைக்கு முடிவு வர்ற காலமே அந்த காலம் அப்படிங்கிறாரு இங்கே அந்த காலம்னா மரண காலம் இங்கே என்ன மரணம் அறியாமையினுடைய மரணம் அந்த காலங்கிறது அது எதனால் ஏற்படுது ஞானத்தினால் ஏற்படுது என்ன ஞானம் இந்த எது உண்மை எது பொய்ங்கிற தெளிவான ஞானம் இது நூற்றி அடுத்து நூற்றி படிக்கலாம் எளிமையான சுலோகம் தான் யந்திரோ அது கதரா தமின் காலேத்தே கதரா கீதையில் அந்த காலம்ங்கிறதுக்கு மரண காலம்ங்க சொன்னார் பொதுவாக எல்லாருமே அந்த அர்த்தத்தை கொள்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறார் அந்த காலம் என்பதற்கு எல்லாருக்கும் தெரிந்த பொருள் என்னவென்றால் புராணன் இந்த உடலை விட்டு செல்லுதல் என்ற பொருளாக இருக்கட்டும் அந்த பொருளே இருந்தாலும் கூட அந்த மரண காலத்தில் சென்றுவிட்ட அஜானம் அந்த மோகம் மீண்டும் திரும்பவே திரும்பாது அப்படிங்கிறார் போன சுலோகத்தில் அறியாமையின் முடிவுனர் கீதையில் மரண காலத்தில் அந்த ஞானம் வந்தாலும் அவனுக்கு மோட்சம்னர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா மரண காலத்தில் மரண காலம்னு என்ன பிராணன் போய்விட்டது இங்கே சொல்கிறார் பிராணன் போகிற காலமே மரண காலம்னு சொல்கிறோம் எல்லாத்துமே உலகத்தில் சொல்கிற பழக்கம் இருக்குது மரணகாலம்னு என்ன தான் பிராணன் போய்விட்டது உயிர் போயிடுச்சுன்னா என்ன சொல்கிறேன் பிராணம் போயிடுச்சும்போம் வீட்டில் திட்டுறதை கூட என்ன சொல்கிறேன் என் பிராணம் வாங்காது என்னன்னு சொல்லுவோம் குழந்தையில அப்படி தானே திட்டுவோம் என் பிராணனையே வாங்குற உயிரை வாங்குகிற அப்படிங்கிறதுக்கு உயிர்னாலே பிராணன்தான் பிராணன் போய் விட்டதுங்கிறோம் அப்படி புராணன் போகிற காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட என்ன சொல்கிறாருன்னா அந்த காலத்தில் ஞானம் வந்தால் கூட அரியாவை மீண்டும் வராதுங்கிறார் அதாவது எப்பயுமே ஒரு தோற்றம்னு இருந்தால் முடிவு இருக்கும் தர்க்கசாஸ்திரத்தை அட்டின்னு சொல்லுவாங்க ஒன்று தோற்றம்னு வந்தாச்சுன்னா அது கட்டாய முடிவு இருக்கும் இந்த அஞ்ஞானமும் ஞானமும் இந்த விதிக்கு அப்பாற்பட்டது அஞ்ஞானமும் அப்பாற்பட்டது ஞானமும் அப்பாற்பட்டது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ உடல் இருக்குது டேட் ஆஃப் பர்த் என்ன அர்த்தம் டேட் ஆஃப் டெத்து உண்டு இந்த பில்டிங்க்கு டேட் ஆஃப் டெத்து இருந்தால் நிச்சயம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொண்டு போகலாம் ஆயிரம் வருஷம் எனக்கு பெரிய பெரிய கற் கோயில்கள் இருக்குது அதுவும் கூட பத்தாயிரம் வருஷம் ஒரு லட்சம் வருஷம் முடிஞ்சு போயிடுது பூமிக்கு டேட் ஆஃப் டெத்து பர்தும் உண்டு கட்டாயம் டெத்தும் உண்டு கிட்டத்தட்ட இரநூறு கோடி ஆண்டுகள் ஆச்சுங்கிறாங்க இந்த பூமி தோன்றி சயின்ஸ் படி நம்ம பஞ்சாங்கத்தில் எப்படித்தான் போட்டிருக்கு தெரியுங்களா நீங்கள் இந்த வாய்க்கை பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள் சிருஷ்டி கதாப்தம்னு போட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு லட்சத்து எத்தனாவது வருஷம் எத்தனாவது நாள்னு போட்டிருப்பாங்க ஒரு விஞ்ஞான சயின்ஸ் புஸ்தகத்தில் ஒன்று படித்த பூமி கிட்டத்தட்ட தோன்றி இரநூறு கோடி ஆண்டுகள் ஆகலாம் எப்படி இருக்கு பாருங்க நம்ம நாள் கணக்கு வச்சு போட்டிருக்காங்க பூமியை சிருஷ்டியை அப்போ தோன்றுச்சுன்னு போறா சிரிஷ்டி ஒளியே இல்லாமல் உற்பத்தி ஆகுதோ அதற்கு கட்டாயம் அழிவு உண்டு மரணம் உண்டு அறியாமை இது தோன்றவே இல்லை தோன்றலன்னா முடிவு வரக்கூடாது ஆனால் முடிவு வந்துடுது அதே வித்தியாசம் இங்கே அறியாமைக்கு தோற்றம் இல்லை எப்போ அறியாமல் வந்துச்சுன்னு தெரியாது ஆனால் அறியாமைக்கு முடிவு இருக்குது தோன்றுனதுதே முடிவு இருக்கணும் இது ஒரு வித்தியாசமாக இருக்குதில்ல இது இது தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட உதாரணம் சொன்னால் புரியும் இப்போ நம்மளுக்கு சம்ஸ்கிருத நாலேஜ் எப்போ இருந்து தெரியாது தெரியாது இப்போ எப்போ இருந்துன்னா சொல்ல முடியுமா பிறந்ததுலாம் தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது எப்போ எனக்கு இந்த அஞ்ஞானம் இருக்குங்கிறது சொல்லவே முடியாது தோற்றம் சொல்ல முடியாது படிக்கிறீங்க நல்ல இலக்கணம்லாம் படித்து முடித்தாச்சு சம்ஸ்கிருதம் அறியாமல் போயிருச்சா இல்லையா படித்த படித்தனைக்கு உபயோகம் அறியாமல் ஆனால் சம்ஸ்கிருதத்தை பற்றி அறியாமல் என்றைக்கு இருந்துருக்குன்னு சொல்ல முடியுமா தோற்றம் சொல்ல முடியுமா உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியலை அது எப்போ இருந்து தெரியலன்னு எப்படி சொல்லுவீங்க பிறந்ததுலேயும் தெரியலன்னு சொல்லுவீங்க பிறந்ததுக்கு முன்னாடி தெரியுமான்னு கேட்டால் தெரியாது எப்போ இருந்து தெரியாதுங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் தெரிஞ்ச உடனே அந்த தெரியாதுங்கிறதுக்கு ஒரு முடிவு வந்துடுது அறியாமைக்கு தோற்றம் இல்லை ஆனால் அறியாமைக்கு முடிவு வந்துடுது மற்ற பொருளுக்கு அப்படி இல்லை தோன்றும் முடியும் தோன்று தோன்றாது முடியாது ஆனால் இன்னொன்று இருக்குது ஞானத்துக்கு பாருங்கள் அதாவது நம்மளை பற்றிய அறியாமை எப்போ இருந்துருக்குறோ தெரியாது நான் யாருன்னா உடம்பும் மனசு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆத்மாங்கிறது தெரியுதா எப்போ இருந்துரு எத்தனை ஜென்மத்தில் இருந்துருன்னு தெரியாது கோடானு கோடி ஜென்மங்கள்லாம் நான் ஆத்மஸ்வரம் தெரிஞ்சிருந்தால் பிறந்திருக்க மாட்டோம் முதல் ஜென்மம் எப்பன்னு தெரியாது ஆனால் ஞானம் வந்துருச்சுன்னா இந்த அறியாமல் போயிருந்தா இல்லையா நான் உடம்பில் மனசில்லைங்கிறது அப்போ அறியாமைக்கு தோற்றம் இல்லை முடிவு வந்துடுது சரி ஞானத்துக்கு தோற்றம் இருக்கு முடிவு இல்லை பாருங்கள் இதில் பாருங்கள் ஞானத்துக்கு முன்னாடி இல்லை வந்தாச்சு திருப்பி அழியுமா எந்த அறிவுமே அழியாது இந்த தத்துவ அறிவு மட்டும் கூட கிடையாது இப்போ நம்ம லைஃப்பில் பார்க்கலாம் அதாவது தஸ்மின் காலே அபி கதாய பிராந்தே ந பூன அதாவது ஒரு அறிவு வந்துருச்சுன்னா அது போகாது இப்போ ஒன்றும் இல்லை நம்ம யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவர் இறந்து போயிடுறார் அந்த காலத்தில் கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாருங்கிற அறிவு இருக்குது அவர் இறந்தம்போது அந்த இறந்த அந்த அறிவுனால் நம்மளுக்கு கஷ்டம் வந்திருக்கும் அழுதுருப்போம் சில பேர் இறந்தால் சந்தோஷப்பறவளும் உண்டு போய் சந்தான் அப்படிம்பாங்க சில பேர் ஏதோ ஒன்று சுகமோ துக்கமோ வருது ஆனால் அவர் இறந்துட்டாங்கிற அறிவு உள்ளே போச்சுல அது மாறுமா அந்த சுகம் அந்த துக்கம் போயிடும் அவர் இறந்துட்டாருன உடனே துக்கம் இருக்கும் போயிடும் அந்த அறிவு அது என்னைக்காவது அழியுமா அதுவே அழியாது அப்படிங்கும்போது ஆத்மஸ்வரூபங்கிற அழிவு எப்படி அழியும் ஞானத்திற்கு தோற்றம் உண்டு ஞானம் வந்தால் அஞ்சு அஞ்சும் பத்துங்கிறது எப்போ படித்தான் எப்பயோ படித்தான் என்னைக்கா போக மாதிரி ஒருவேளை மறந்துருக்கலாம் இல்லாட்டி ஹோமாஸ்டர்ஜில் போனால் தெரியாமல் இருக்கிறான் திருப்பி வந்தால் வந்துடும்ல அது சொல்ல தூக்கம் ஹோம் மாஸ்டர் உதாரணம் சொல்லி சொல்ல அடுத்த ஸ்லோகத்தில் அது மட்டும் இல்லை இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அறிவு மனசுக்குள்ளே சீசியாக போகாது வந்துருச்சுன்னா வந்த அறிவு திருக்கு மீண்டும் வெளியே போகாது அப்படிங்கிறார் மனசை விட்டு போகாது மரண காலத்தில் வந்தாலும் போகாதுங்கிறார் பிறகு இன்னொரு விதி விளக்கு இருக்குது அஞ்ஞான ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் இந்த தோற்றம் மறைவுங்கிறது விதி விளக்கு இருக்குது அதே மாதிரி ஞானியின் மரணத்திலையும் விதி வளர்க்குறது எப்படின்னா அது நீ இப்படி வழக்கம் பார்க்க போகிறோம் ஒருவன் இறக்கும் தருவாயில் எதை நினைத்து கொண்டு இறக்கிறானோ அதுவாகவே அவன் மீண்டும் பிறக்கிறான் அவனுடைய அடுத்த ஜென்மம் அப்படித்தான் அமையும்ன்றது ஞானம் வந்தாலும் பிறக்க மாட்டான் எனத்தையும் நினச்சிட்டு இறந்துட்டு போகிறான் அவன் என்ன நினப்பில் இறந்தானோ எப்படி இறந்தாலும் மீண்டும் பிறக்க மாட்டான் அவனுக்கு எக்ஸஸ்ஸுங்கிறார் அவனுக்கு ஒரு அவனுக்கு இந்த விதியெல்லாம் கிடையவே கிடையாது அடுத்ததை விளக்குறார் இந்த முடிவுரையில் இதெல்லாம் விளக்கி கொண்டு போகிறார் நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கூட்டுவதற்காக அந்த கருத்துக்கெல்லாம் விளக்கி அவர் கொண்டு ஞானம் வந்தாச்சுன்னா போகாது அஞ்ஞானம் போயாச்சுன்னா திருப்பி வராது அது கடைசி காலமாக இருந்தாலும் சரி எப்போ வந்தாலும் சரி மீண்டும் அவன் பிறக்க மாட்டான் அவன் அந்த ஞானத்தை பெற்றவுடன் அவன் விதேக முக்தியை அடைகிறான் இது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் யத்வா யத்வா அந்த காலக யத்வான அல்லதுங்கிறார் அதாவது இதுக்கு முதல் சூத்திர அறியாமையின் மரணம் தான் அந்த அந்த காலத்துக்கு சொன்னான் அந்த அர்த்தத்தை விட்டுட்டு இங்கே வேற சொல்கிறார் அந்த காலம் என்பதற்கு கீதையில் அந்த காலமுக்கு மரணம்னு சொன்னார் போன சொலோகத்தில் என்ன சொன்னார் அந்த காலம்னா அறியாமையின மரணம்னார் சரி அதை விட்டு அல்லது அப்படிங்கிறார் யத்வான அல்லது எல்லாரும் சொல்கிற அர்த்தத்தை எடுத்துக்கங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார் அல்லது அந்த காலக அந்த காலம் என்பதற்கு பிரசித்ததக அதில் கடைசி வார்த்தை பிரசித்ததக எல்லோருக்கும் பிரசித்தமான பொருள் என்னவென்றால் பிராணசிய வியோக பிராணனை வெடுதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிரசித்தமான பொருள் என்னென்னா அந்த காலங்கிறதுக்கு இந்த உடலும் உடம்புலேருந்து புராணம் போகிறதுன்னு எடுத்துக்கோங்க அல்லது இப்படி ஒருத்தான் எடுத்துக்கிட்டால் கூட அஸ்து இருக்கட்டும் அந்த காலன் அல்லதுங்கிறார் அல்லதுன்னு என்ன அர்த்தம் அந்த காலம் என்பதற்கு அறியாமையினுடைய மரணம் என்பது சொல்லிட்டோம் அல்லது புரட்சித்தமாக எல்லாரும் சொல்லக்கூடிய மரண காலம் என்பதாகவே உடலை விட்டு புராணன் போவதாகவே இருக்கட்டும் அஸ்து இருக்கட்டும் வியோகக அஸ்து இருக்கட்டும் அடுத்த வரி காலே அபி தஸ்மின் காலே அபின்னா அந்த காலத்திலும் எப்போ அந்த மரண காலத்திலும் ந பிராந்தே கதாயாகா கதாயாகனா சென்றுவிட்ட அந்த காலத்திலும் சென்று விட்ட பிராந்தே ந அந்த பிராந்தையே மட்டும் எடுத்துங்க நங்கிறத கடைசி வார்த்தையில் சேர்க்கணும் பிராந்தே அஞ்ஞானம் அல்லது மோகம் அந்த மரண காலத்திலும் சென்றுவிட்ட அஞ்ஞானம் அல்லது மோகம் ந புனக ந ஆகமக இந்த புனர புனராகமகிருக்கு புனக ஆகமக புனகன மீண்டும் இந்த ஆகமகோடு முன்னாடி இருக்கிற நாவை சேர்த்துக்கிறேன் ந ஆகமக வராது அந்த மரண காலத்திலும் சென்றுவிட்ட அறியாமையானது மீண்டும் வரவே வராது இது சென்றுவிட்டால் வராது அது வந்துவிட்டால் செல்லாது இது அஞ்ஞானம் சென்று விட்டால் வராது ஞானம் வந்துவிட்டால் செல்லாது இதுதான் இதனுடைய தாற்பயமே அடுத்து நூற்றி ஆறு படிக்கிறோம் நீரோக உபவிஷ்டோவா ருக்னோவா விலுடன் மூர்வா தியஜத்வேஷ பிராணான் பிராந்திர்ன சர்வதாம் நீரோக உபவிஷ்டோவா ருக்னோவா விலுடன் ஊர்ச்சிதோவா பிராணான் பிராந்திர்ணா ஞானி எப்படி உயிரை விட்டாலும் அவனுக்கு மீண்டும் இந்த மோகம் வராது அவனுக்கு இந்த விதி விளக்கெல்லாம் இருக்குது மற்றவங்க மரணத்துக்கும் இவனுடைய மரணத்துக்கும் விதி விளக்கு இருக்குங்கிற கருத்தை சொல்கிறார் மரண காலத்தை பற்றி நிறைய நம்ம கருத்து பார்த்துருக்கோம் ஒருத்தன் சாகும் தருவாயில் எந்த எண்ணத்துடன் இறைக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி மீண்டும் பிறப்பான் இருக்கு இதுதான் பொதுவாக வாய்ப்பு அதிகம் ஆனால் இது ஞானிக்கு விதிவிலக்கு உண்டு ஞானிக்கு இந்த விதி பொருந்தாதுங்கிறார் நம்ம எட்டாம் அத்தியாயத்தில் கீதையில் படித்தோம் ஒருத்தன் வந்து அதாவது உத்தராயண காலத்தில் பகலில் சுக்லபக்ஷத்தில் இறக்குறவன் வந்து மேலே நல்லகதியை அடைகிறான் இரவில் சந்திர ஒளியில் தட்சிணாயன காலத்தில் தேய் பிரையில் இறக்குறவன் மற்ற எந்த உலகங்களுக்கு போகிறான்லாம் சொல்லி நம்ம பார்த்தோம் அதில் என்ன அர்த்தம் பார்த்தோம் தெரியுங்களா அவ அந்த மாதிரி அர்த்தம் பீஸ்மர கூட அப்படிதான் சொல்லுவாங்க உத்தராயண காலத்துக்காக வெயிட் பண்ணான்னு சொல்லுவாங்க அதில் கான்ட்ராவர்ஷி வரும் அங்கேயே பார்த்துருக்கோம் எட்டாவது அத்தியாயத்திலே பார்த்தோம் இப்போ வந்து ஒருத்தர் பகல் பொழுதுல வளர்பிரையில் உத்தராயண காலத்தில் இறக்குறாரு மேலே போய்கிறாரு ஒருத்தர் இரவில் தேய் பிறையில் தட்சிணாயத்தில் இருக்கிறார் ஒரு கீழான பிறவியோ அதில் எடுக்கிறார வச்சுக்கிறோமே இப்போ ஒருத்தர் பகலில் தட்சிணாயத்தில் இருந்து அவருக்கு என்னங்கிதி குழப்பகரமாக வராத இரவுல உத்தராயணத்தில் இருந்தால் என்ன கேதி அங்கே என்ன அர்த்தம் பார்த்தோம்னா அந்த தேவதைகள் இருக்கக்கூடிய மார்க்கத்தின் வழியாக அது மார்க்கம்னு சொன்னார்ங்க பகல் தேவதை உத்தராயண தேவதை சுக்லபக்ஷ தேவதை இருக்கக்கூடிய அந்த வழியாக அவன் அந்த உலகத்தை அடைவான் இவன் இந்த வழியாக இந்த லோகத்தை அடைவான் அப்படின்னு அங்கே பார்த்தோம் பொதுவாக அப்படி ஒரு கருத்துக்கு தேவைப்பிரையில் இருந்தால் இப்படி வளர்பிரையில் இருந்தால் இப்படி அமாவாசனைக்கு இருந்தால் இப்படி ஏகாதசி அணிக்கிறது தான் நல்லது வெள்ளிக்கிழமை இறக்கக்கூடாது சனிக்கிழமை இப்படியெல்லாம் நிறைய கருத்துக்கள் உலகத்தில் இருக்குது அதெல்லாம் ஏதோ மேலோட்டமாத்த ஆனால் உண்மையாக ஞானிக்க எப்படி வேணாலும் மரணம் அடையலாம் கணக்கே எப்படி அடைஞ்சாலும் அவனுக்கு அறியாமல் வராது ஞானம் போகாது மீண்டும் அவன் பிறக்க மாட்டான் பேர் சொல்கிறான் நல்ல சாகு சாகணும் நோய்பட்டு சாகக்கூடாது க யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் போகணும்னு ஒரு ஒரு வார்த்தை பிரார்த்தனை பண்ணுவோம் யாரும் கஷ்டம் கொடுக்காமல் போயிடணும்னு சொல்லுவோம் சில பேர் பாருங்கள் ரொம்ப அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருப்பான் டக்குன்னு திடீர்னு போயிடுவான் ரொம்ப நல்லபடியாக நான் இருப்பார் ரொம்ப அவஸ்தப்பட்டு சேவார் பார்த்துருக்கோமா இல்லையா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அவன் மைண்ட் எப்படி இருக்குங்கிறது வித்தியாசம் அது பிராரப்த விதி சில பேருக்கு அப்படி இருக்கும் சில பேருக்கு அப்படி இருக்கும் அதை வச்சுக்கிட்டு நான் நல்லா சேவு கெட்ட கிடையாது ஞானிக்காது எந்த விதிவிலக்கும் இல்லைங்கிறது என்ன சொல்கிறன்னா நீரோக உபவிஷ்டவா ருக்னோவா விழுடன்வா மூர்ச்சிதவா அதாவது ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்போது சரி உக்காந்துக்கிட்டு அப்படியே இறந்தாலும் சரி நல்லா ஆரோக்கியமாக இருக்கான் திடீர்னு ஹார்ட் அட்டாக் கூட இறந்து போயிடான் அப்படியும் போகலாம் உட்காந்துக்கிட்டே இருக்கார் இறந்துடுறார் அப்படியும் போகலாம் ரொம்ப நோய்வாய்பட்டு கஷ்டப்பட்டு இருந்து போகிறார் அப்படி போனாலும் ஒன்றான் பிறகு ஏதோ விவகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இறக்குறாரு அப்படி போனாலும் சரி ஹோமாஸ்டேஜுக்கு போயிடுறாரு அப்படியே போயிடறாரு இறக்கும் தருவாயில் எதை நினைத்து கொண்டு இறந்தாரு ஹோமாஸ்டேஜுக்கு போகிற இடத்துல நினைக்க எந்த நினைப்பு இல்லாமத்தையும் போகிறார் அவர் அப்போ எப்படி பிறப்பார் அவர் ஞானம் வந்தாச்சு ஞானி எப்படி இறந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது அவன் மீண்டும் பிறப்பதில்லை இந்த பிராணனை ஞானி எப்படி விடட்டும் ஆரோக்கியத்துடன் இருக்கும் போதோ நோயுடன் கூடியிருக்கும் போதோ சம்சாரம் செய்து கொண்டிருக்கும் போதோ சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் போதோ மயக்க நிலையிலோ எப்படி இறந்தாலும் அவன் ஞானி பிராணனை விடட்டும் அப்படிங்கிறார் அதை பற்றி ஒன்றும் கிடையாது ஞானத்தை பெற்றுவிட்டால் அவன் மீண்டும் பிறப்பதில்லை இன்னொன்று சாகும்போது அகம் பிரம்மாஷ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிட்டே சாக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் அது பிரச்சனை வரும்போது அது வந்தால் சரி வராட்டலாம் தப்பு இல்லை வந்தால் இங்கே இப்போ நடக்கக்கூடிய துக்கத்தில் விடுபடலாம் வரலன்னா அதை பற்றி இங்கே கவலை இல்லை கொஞ்சம் கஷ்டப்படுவேன் ஆனால் அறிவு உள்ளே போயிடுச்சுன்னா அவன் மீண்டும் பிறக்க மாட்டான்ங்கிறார் இதை உதாரணத்தோடு அடுத்த சுலோகத்தில் சொல்ல போகிறாரு இங்கே என்னென்னா அவனுக்கு மீண்டும் ஓகம் வராது அந்த அறிவை மறந்தாலும் சரி அது உள்ளே இருக்குமா அது அடுத்த சுலோகத்தில் அதுக்கு உதாரணத்தோடு அந்த அறிவு எப்படி உள்ளே இருக்குன்னு சொல்ல போகிறார் அதாவது ஒரு சித்பா வளர்ந்த ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த டில் இறந்த பிறகு புதைக்கிறது நல்லதா எரிக்கிறது நல்லதான்னு கேட்டார் அவருக்கு என்ன சொன்னார் தெரியாது ரெண்டாக வெட்டு பாதியை புதைச்சிரு பாதி இறைச்சிரு அப்படின்னாரு ஞானம் வர்றதுக்கு வழியை பாரிச்சு எரிக்கிறது நல்லதா செத்த பிறகு எப்படி போட்டால் என்ன தண்ணியில் போட்டு நெருப்பில் போட்டு மண்ணில் போட்டும் பறவை சாப்பிடட்டும் இப்படியே சொன்னார் அந்த பதிலை அவர் கிண்டலாக கேள்வியாக நம்ம இந்த விஷயம் ஆராய்ச்சி பண்ணால் இதெல்லாம் இங்கே தத்துவ விஷயத்துக்கு வரும்போது உயிர் ஏறிக்கிறதுனாலதான் புதைக்கிறதுனால கேள்வியே தேவையில்லைன்னு அவர் சொன்னார் பூஜ்ய சாம்ஜியை இந்த சாமி சன்னியாசிகளுக்கு இறக்குறதுக்கு படி சமாதி கட்டுற பழக்கம் இருக்குது நம்ம சாமிக்கு தேனியில் வந்து நாங்கள் சண்டை போட்டேன் அவட்ட கட்ட சொல்கிறாரு நான் பொறுப்பில் இருக்கேன் நிர்வாகத்தில் அவர் கட்டு நாங்கள் என்ன சார் இப்போ போய் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு கட்டி வைங்க அப்படிங்கிறார் எதுக்கு சாமினா பின்னாடி அவஸ்தைப்படுவிய அப்புறம் எங்கே வைக்கிறது என்னான்னு உங்களுக்கு குழப்பம் வரும் அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாரு தயாரிசாமி சொல்ல மாட்டேன்ட்டார் இங்கே கேட்டாங்க அங்கேருந்து என்ன பண்ணாங்க உடம்பு யுஎஸ்சியில் இருக்கார் அப்போ அவர் இறந்துட்டார்னா எப்படி எங்கே பண்ணுறதோ அங்கே பண்ணுறதா ரிஷிகேஷன் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது அவர் ஒன்றுமே சொல்லலை அப்போ சாமியிட்ட சொல்லி நம்ம ஓங்கார சாமியிட்ட சொல்லி அவர் ஃபோன் பண்ணி பேசினார் அவர்கிட்ட இல்லை எதுக்கு இப்போ நீங்கள் சொல்லிருங்க சாமி எங்களுக்கு குழப்பம் வந்துடும் அப்புறம் ரிஷிகேஷனில் தான் பண்ணணும் அப்படின்ட்டார் அப்போ இதெல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்கு சிஷியர்கள் கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோதான் என் ஒளியே வேறு ஒன்றும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதாவது இந்த நாரதர் இருக்கார் அவர் பகவ இது வந்து ஒரு சட்டில் பாயிண்ட்டு தான் அவர் என்ன பண்ணாரான் கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் நீங்கள் யாருக்கு ஹையஸ்ட்டு அனுகிரகம் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள காட்டு அவரை பார்க்கணும்னாறான் எத்தனைய பேருக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறீங்க அதில் ரொம்ப ஹையஸ்ட்டு அனுக்கிரகம் யாருக்கு அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு ஏற்கன சொ சொல்லியிருக்கேன் சில கிளாஸில் அப்போ எத்தனையோ பேருக்கு அனுக்குற பண்ணாலும் ரொம்ப ஹையஸ்ட்னு யாருன்னு சொல்லுங்கன்ன உடனே இவர் நாரதரை கூட சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு தான் அனுக்குறோம்னு சொல்லி அவர் சொல்லலை இங்கே வான்னு கூப்பிட்டு போனாரான் போய் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து கூப்பிட்டு போனார தேடி பாதையில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு பாதை ஓரத்தில் எலும்பு தோலுமோ ஒருத்தர் சாக பிள்ளைங்க கிடந்துருக்கார் இவரை பார்த்து ஆமாம் சாமி என்ன பாவம் பண்ணாரோ இப்படி கிடக்கார் சாப்பாடு எத்தனை நாள் ஆச்சுன்னாராம் என்ன இப்போ ஏதோ கே முனைக்கிட்டே இருந்திருக்கார் ஏதோ தண்ணி தண்ணின்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கார் அவர் தண்ணி கேட்குறார் வார் தண்ணி கொடுப்போன்னு சொல்லி ரெண்டு பேரும் தண்ணி பக்கத்துலேருந்து எடுக்க வந்தாங்களாம் அதுக்குள்ளே ஒரு புளி அடித்து அவர் இறந்து போயிட்டாரான் யார் அந்த கிடந்தவர் இறந்த உடனே என்ன சாமி பாவம் இப்படி இறந்து போயிட்டாருங்கண்ணா நீ கேட்டையே அது இவர்தே நேரம் நீ ஹையஸ்ட்டு அனுகிறகன்னு சொல்லி கேட்டையே இவனுத்தே ஹையஸ்ட்டு அனுகிறகம் பண்ணே நேரம் இப்படி சொல்கிறீங்க பாரு பிரம்ம பதவி கொடுக்குறதுக்கு ஹையஸ்ட் அனுப்புறேன் கிடையாது இந்திர பதவி கொடுக்கறதுக்கு ஐயஸ்ட் அனுப்புகிறாங்க கிடையாது பெரிய உலகத்தில் அத்தனை சுகத்தையும் கொடுக்கறதுக்கு ஹையஸ்ட் அனு ஆயில் கொடுக்குறதுக்கு ஹையஸ்ட் அனுப்புறேன் கிடையாது இந்த ஞானத்தை கொடுத்த ஆசையெல்லாம் கம்ப்ளீட்டர் அழிஞ்சு போச்சோ அவன் மீண்டும் பறக்க மாட்டான் இவன் அந்த ஞானத்தோட இருந்தான் அந்த ஞானத்தை கொடுக்கறதே என்னுடைய ஹையஸ்ட்டு அனுப்பு எப்படி இறக்குறேன் எப்படி கிடைக்கேன் என்ன மாதிரி சாகுறாங்கிறதுல நீ பார்க்காத அவனுத்தே ஹையஸ்ட்டு அனுகிரகம்னா எப்படி பாருங்கள் யோசிச்சு பார்த்தா வித்தியாசமாக இருக்குல்ல இது யாரை ஏற்றுக்குருவாங்களா அது அதனுடைய அந்த அவருடைய பிராரப்த எப்படி இருக்கும் அது இப்படி ஞானத்துக்கு அதுக்கு சம்மந்தம் நான் ஞானத்தை கொடுக்கறது தான் ஹையஸ்ட் அனுகிரகங்கிறார் ஞானம் பெற்றாச்சுன்னா அவன் அவனு நானும் ஒன்று தானே அப்படிங்கிற உடம்பு போகுது அவன் போகிறது இல்லையே அப்படி சொன்னார் அது மாதிரி இந்த உடம்பு வந்து எப்படி போனாலும் அவன் மரண தருவாயில் இந்த ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னான் என்ன திருப்பி அவன் மீண்டும் பிறப்பது இல்லை நூற்றி ஆறாவது ஸ்லோகம் அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம் நீரோக உபவிஷ்டோவா ருக்னோவா விழுடன் புவிஹி புவி விலுடன் புவி நீரோக நீரோகவான்னு சேர்த்துக்கலாம் நீரோக வா ஆரோக்கியமாக இருக்கும் போதோ ரோகம்னா அர்த்தம் நீரோகம்னா நோய் இல்லாமல் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் போதோ உபவிஷ்டோவா அமர்ந்திருக்கும் போதோ ருக்னோவா ருக்னகவான நோயிடம் கூடியிருக்கும் போதோ விழுட்டன் வா விழுட்டன்வான்னு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் போதோ புவி அப்படின்றிருக்கு அதுக்கு முன்னாடி அடுத்த வார்த்தை ரெண்டாவதுல முருச்சிதோ வா மூர்ச்சிதோவா மிர்ச்சிதோவா மூர்ச்சிதோவான்னா மயக்க நிலையிலோ அல்லது ஹோமான் நிலையிலோ முதல்வரி கடைசுவர்துவி பூமியில் திய தியஜத்வேஷ பிராணான் பிராணான் பிராணனை தியஜத்வேஷ இந்த ஞானி விடட்டும் ஏஷன இந்த ஞானி தியஜத்வ தியஜத்வன விடட்டும் பூமியில் புராணனை இந்த ஞானி விடட்டும் சர்வதா கடைசி வார்த்தை சர்வதா அந்த ஞானிக்கு எப்பொழுதும் அல்லது எவ்விதத்திலும் மீண்டும் பிராந்திர் ந பிராந்திகி மோகம் வராது அவன் எப்படி உயர விட்டாலும் கூட இந்த அறியாமை மீண்டும் வரவே வராது அதனால் என்ன அவன் திருப்பி பிறக்க மோட்சத்தை அடைவான் ஞானியின் மரணம் எவ்வகையிலும் நிகழலாம் எப்படியும் நிகழலாம் ஆனால் மோட்சம் உண்டு மோகம் இல்லை மோகம் நீங்கிவிடுகிறது மோட்சம் கிடைக்கிறது ஆரோக்கியமாக இருக்கும் போதோ அமர்ந்திருக்கும் போதோ நோயுடன் கூடியிருக்கும் போதோ சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் போதோ மயக்க நிலையிலோ ஹோம ஹோமோ நிலையிலோ பூமியில் புராணனை இந்த ஞானி விடட்டும் அந்த ஞானிக்கு எப்பொழுதும் எவ்விதத்திலும் மீண்டும் மோகம் வரவே வராது பிறகு இந்த மயக்க நிலையில் இருக்கிறவனுக்கு நம்மளுக்கு ஞானம் மறந்துட்டால் அப்படியே போயிடுமா அப்படின்னா இல்லை போகாது உள்ளதே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு உதாரணத்தோடு சொல்ல போகிறாரு அதை பார்க்கலாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஹரி ஓம் தட்சத் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமு பூர்ணய பூர்ணமாத்தய பூர்ணமேவிஷேஷா ஷாங்கி ஹரி ஓமாதிநமீக்கி ஜை